நண்பர்களே நட்டு நேன் ஹேரி பாட்டிருக்கதை சொல்லும் நீதி பகுதி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டை வழங்கும்போது சென்னை அரவிந்த் கொடுங்க யாருக்கு என்னால எதுவும் ஆகாது ஹேரி பாட்ட எனக்கு கொடுங்க ஆகவர்ட் என்ன எதுவும் செய்யாம போயிடுறேன் எனக்கு கொடு இங்க எல்லாருக்கும் மிக பெரும் மாபெரும் பரிசு கிடைக்கும் அப்படின்னு ஹாக்வர்ட்ஸ் சுவர் முழுவதும் மைக்கு வச்ச மாதிரி வாழ்ட மட்டோட குரல் கேட்குது அப்படி இந்த மெயின் ஹால்ல அப்படியே மயான அமைதி எல்லா கண்களும் ஏரியே பார்க்குது இங்கதான் இருக்க அவனுக்கு அப்படின்னு சைத்திரன் அவங்க உட்காந்து டேபிள்ல இருந்து ஒரு குரல் ஒரு மாணவி எந்திரிச்சி கத்தரா யார் ரான் ஹேரி பார்க்கும்போது அவனுக்கு தெல்ல தெளிவா தெரியுது மேல்ஃபாயோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேன்சி பார்க்கிங்சன் ஆ ஹெர்மியானி ராணை தேக்கிட்டு இருக்கும் மேல்ஃபா எங்க போயிட்டான் இவன் மொத்த கத்ரா நம்ம கதை முடிஞ்சது எல்லாரும் எந்திரிச்சாங்க பயங்கர வேகமா எல்லாரும் படு வேகமா எந்திச்சாங்க தொலைஞ்சோண்டான்னு நினைச்சா எல்லாரும் ஹேரியை பார்த்து நிற்கல ஸ்லைத்தரன் டேபிளில் இருக்கிற பேன்சி பார்க்கிங்சன் எல்லாரும் முறைச்சிட்டு கிரைஃபண்ட டேபிள் எல்லாரும் எந்தி நிற்கிறாங்க அது தொடர்ந்து உடனே கத்த ஆரம்பிக்க முதல்ல சேர்ந்து நாங்க சொல்ற இடம் மூலமா தப்பிச்சு போயிருதரன் எல்லா இடத்த காலி பண்ணுங்க சொன்னே எல்லாரும் காலி பண்ணி எரிஞ்சுட்டு போறாங்க ஸ்லைதரன் டேபிள் காலி ஆயிடுச்சு ரேவன் கிளாக் ஹப் பஃப் அழகு டேபிள் இருக்கு சின்ன சின்ன பசங்க கூட எஞ்சி போனாலும் கொஞ்சம் சீனியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஸ்மித் சீக்கிரம் கிளம்பு கிளம்பு நீ எல்லாம் வயசுக்கு கிளம்பு வயசுக்கு வர்றதவங்களை யாரை எந்த சூழலில் சண்டை போட கட்டாயப்படுத்தப்பட்டோம் கிளம்பு கிளம்பு காலின் கிருவி நீ போ எல்லாரையும் சின்ன பசங்கள்லாம் இருந்த கொஞ்ச கொஞ்சம் பேரையும் மினர்வா அடிச்சு துரத்திட்டு இருக்கிறாங்க பெரிய ஆளுங்களை மட்டும்தான் இருக்க சொல்றாங்க வயசுக்கு வந்த பசங்கள் வட்டம் உம் நம்ம ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கோம் மேடம் அப்படின்னு லூப்பின் பேச்சாருங்கிறாரு மினரூபா வாங்க நீங்க நான் ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் எல்லாம் மூணு ஹை டவர்ஸ்ல போகிறோம் நம்ம ஹவுஸோட மூணு பிக் டவர்ஸ்ல போய் அங்கேருந்து நம்ம மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும் ஆ கிங்ஸ்லி நீங்க எல்லாம் கீழே போங்க ஆத்தர் நீங்க எல்லாம் கீழே கிரவுண்டில் இறங்கி மாணவர்களை திரட்டி சண்டை போட ஆரம்பிங்க ஆ பேசேஜர்ஸ்லாம் யார் பத்துக்கிறது நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் நின்னு இராணுவ சகோதரர்கள் ஃப்ரெட் ஜார்ஜ் வீசிலி எல்லாம் நம்மளோட அண்ணைங்களா மூத்த சகோதரர் மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க கூட பெருசி கூட நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்குறேன் ரே நான் ப்ரீஃபெக்ட் ஆயிருந்தவன் தான் இப்போ எல்லாரையும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எல்லா பேசஜர்ஸையும் பிளாக் பண்ணி எப்படி சந்தை போடுறோன்னு மட்டும் பாருங்க நீ எல்லாம் ஆர்வமாக போறாங்க ரே வாங்களா வாங்களா எல்லாரும் ரே ரே தம்பி நீங்க வா எல்லாரையும் கிழத்துட்டு போறேன்னு நினைக்கிறாங்க சண்டிக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க ஹேரி எப்படி ஷாக்கு நிற்கிறான் நமக்கு சப்போர்ட் பண்ணி நமக்காக ஹீரோ கொடுக்க இவ்வளவு பேர் துணிராங்களா எந்த பொருளை தேடுறோன்னே நம்ம தெல்ல தெளிவா இல்லாம குழப்பிட்டு இருக்கோம் இவ்வளவு அன்பும் நம்ம மேல எப்ப இந்த உலகத்துல எல்லாருக்கும் வந்தது ஹேரிக்கு தான் தன் அன்போட சக்தி புரியாம அப்படி மலைச்சு பயிக்கிறான் ஹேரி எதுக்கு நம்ம இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு மின்னரவா கேட்டேன்னு சாரி மேடம் எவளை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஹாரி வேகமா ஓடுறான் அவன் ஓடும்போதே திரும்பவும் தழும்பு பயங்கர மாறிது எல்லாம் திடீர்னு அவன் பள்ளிக்கு வெளியே நின்னு பாக்குறான் ஹாக்வேர்ட்ஸோட மாபெரும் காம்பவுண்ட் வால்ஸுக்கு வெளியே நின்று பாக்குறான் உள்ளெல்லாம் சண்டைக்கு தயாராறது அவனுக்கு தெரியுது இவ்வளவும் மிரட்டியும் எங்களுக்கு வாழ் மட்டோட மனசை பார்த்தவனே கொஞ்ச இங்க சுத்தி இருக்கிற சவுண்ட்ல கேட்க ஹாரி இங்க முடிச்சுக்கிட்டான் பார்த்தவன் எல்லாம் தள்ளிக்கிட்டே போறது தெரியுது கூட்டத்தோட கூட்டம் எல்லாம் ஓடும்போது யாரையும் தள்ளிட்டு பாருங்க அவன் எப்படியே நடுவில் நழுவிட்டு சைட்ல போய் ஒரு துணை உரமா உட்கார்றான் என்ன பண்றது என்ன பண்றேன்னே தெரியே எதுக்கு நான் இங்க வந்தேன் அந்த பொருளை தேடணும் ரேவன் கிளாவோட அந்த கிரீடம் எங்க இருக்கும் ரொம்ப நாள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்ச ஒரு பொருள் எப்படி வாழ்ந்த ஆன்மா இருக்கும் வாய்ப்பே இல்லையே ஆனால் ரேவன் கிளாவோட ஒரே புனித சின்னம் அதுதான் அது காணாமல் போய் அதை இப்போ அது மாதிரி பல டூப்ளிகேட்டை செஞ்சு செஞ்சு அதை வழிபட்டு இருக்கிறாங்க அறிவின் சின்னமாக அதை நினைச்சிட்டு இருக்காங்க வேறு எந்த சின்னமும் ரேவன் கிளாக் இல்லை இன்னொரு விஷயம் நான் ரேவன் கிளாக்ள்ள தான் வருவேன் கரெக்டா என்னை பிடிக்கணும் அவனோட அடுத்த பொருள் அங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியுன்ற பயத்திலே ஆழணி பட்டுச்சு அலெக்டை வச்சு என்னை பிடிக்க ட்ரை பண்ணான் அப்போ ரேவன் கிளாவோட சின்னத்தில் தான் இருக்கு ரேவன் கிளாவோட சின்னம் ஆயிரக்கணக்கார வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சிருந்தாலும் இவன் கையில எப்படி கிடைச்சிருக்கும் ஒண்ணும் புரியலையே அருமையான இல்ல ஆகவேட்ஸ் வரைபடத்தை எடுத்து பாக்குறான் ஒன்னும் தெரியல எல்லாரும் கூட்ட கூட்டமா அங்கங்க ஓடிட்டு இருக்கனால இந்த கூட்டக்குள்ள கூட்டத்துக்குள்ள கூட்டமா அவங்க மறைஞ்சிருந்தாலும் அது சின்ன சின்ன புள்ளிய எப்படி தெரியும் தெரியல என்ன பண்றது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனதாச்சே அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க உயிரோடு இருக்கிற யாருக்கும் அது எங்க இருக்குன்னு தெரிய வாய்ப்பு இல்ல உயிரோட அப்ப இறந்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கோ ஹேரி எஞ்சு பாக்குறான் கிரைஃபிண்டோட ரூம் பக்கம் எல்லாரும் ஓடி போறாங்க சண்டை போடுறக்கா தயாராகிட்டு இருக்காங்க எல்லாம் டேடே டே இங்க வாங்களா இப்படி வரிசையா நல்லுங்க இப்படி வாங்க எல்லாரும் என் கூட இந்த பேசேஜ் உள்ள போணும் பேசேஜ் ஒன்னு போறவங்களாம் பெருசைக்கு பின்னாடி போங்க பேசேஜ் டூக்கு போறவங்களாம் ஃபிரெட்டுக்கு பின்னாடி போங்க அப்படின்னு எல்லாம் அனுமதித்துட்டு அங்க ஒரு ஓரமா கிட்டத்தட்ட தலையில்லா ஹெட்லஸ் நிக் அப்படியே காத்தோட காத்தா அடே தவழ்ந்து போயிட்டே இருக்காரு நிக் இங்க வாங்க அப்படின்னு கைல் ஃப்ரெண்டோட ஆவியை கூப்பிடுறார் ஹேரி வள வழக்கமா இந்த பள்ளியில சந்தோஷமா இருந்த நாட்கல்ல அவர் கூட ஜாலியா பேசிட்டு இருந்த ரொம்ப முக்கியமான கடமையில முக்கியமான நாளில் கூப்புறான் என்ன சரி என்ன என் கூப்பிடுற முக்கியமான வேலை உனக்கு இருக்கு இல்ல உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆகணும் ரேவன்களாவோட ஆவி யாரு நான் இது வரைக்கும் பார்த்ததே பார்த்த மாதிரியே நியமலையே சண்டை போடுறதுக்கு ஆவிகளெல்லாம் முடியாதுப்பா அவங்களோட சர்வீசஸ் எல்லாம் எதிர்பார்க்கிற இல்ல இல்ல முக்கியமா தேவைப்படுது அப்படியே அவர் கையால பாசமா ஏரி வந்து தொடுறாரு அப்படியே ஆவி தொடும்போது அப்படியே ஒரு ஐஸ் கட்டி வந்து தொடுற மாதிரி அப்படியே ஒரு உணர்வு ஓ சாரி சாரிப்பா தொட்டாலே உனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல ஆவி அதோ பார் அது ஒரு லேடி போதே அடி காட்டுல மிதந்த மாதிரியே ஒரு லேடி உயரமான லேடி ரொம்ப நீண்ட கூண்டல உள்ள ஒரு பெண்மணி இளம் பெண்மணி அடியே மிதந்து போறா அந்த கிரே கலர் லேடியா ஆமா ஆமா ஆமா ரொம்ப நன்றி ஸ்னித் நான் உடனே போறேன் அப்படின்னு போய் வேகமா ஹாரி ஓடுறதுக்குள்ள அவ இன்னொரு பேசேஜுக்குள்ள திரும்பி கதவை சாத்திட்டு போயிட்டா ஹாரி வேகமா மந்திரக்குள் எடுத்து அலோ அகமாரா நீ சொல்லி கதவை அந்த லேடி அந்த பேசேஜுக்குள்ளேயே நுழைஞ்ச அதோட எண்டுக்கு போயிட்டா மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு ஹாரி சொல்றான் அப்படியே காத்துல அப்படி ஸ்டன்னா எப்படியே நிற்கிறா அப்படியே ஹேரி அப்படியே ஒரு கிண்டலான பார்வையோட அப்படியே பார்க்குறா அவ முகத்துல ஒரு மெல்லிய புன்னகை அரும்புது ஆ நீங்க தான் ரேவன்ட்லா ஹவுஸை அந்த கிரே லேடியா அவ தலை ஆமான தலையாற்றுது நீங்க தான் ரேவன் கிளாவோட ஆவியா அதுக்கு என்னப்ப இல்ல மேடம் எனக்கு அவசரமா ஒரு உதவி தேவைப்படுது தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவன் முகத்துல வித கனிவு அன்பு எதுவும் தெரியல அவன் என்ன கேட்க போறான்னு தெரிஞ்சே அது சொல்லமாட்டான் மாட்டான் மாதிரியே யாரிக்கு தெரியுது மேடம் உங்க ஹவுசோட புனித சின்னம் அந்த தொலைந்து போன கிரீடம் எங்க இருக்குன்னு எனக்கு இப்ப உடனே தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம் நீ இதான் முதல் எத்தனை பேராச பிடிச்ச பேய்கள் கேட்டு கேட்டு தொந்தரவு பண்ணிருக்கு தெரியுமா நான் திரும்பவும் சொல்லுவேன் நினைக்கிறியா பைத்தியம் உனக்கு இல்ல இல்ல மேடம் இது என்னோட சொந்த நலனுக்காகவும் அதை கழுத்துல போட்டுக்கணுமோ என் தலையில சூழிக்கணுமோதான் கேட்கல இது தீயசக்தியின் தலைவன் வாழ்மோட்டை அழிக்கிறதுக்காது முக்கியமா தேவை அது கண்டிப்பா எனக்கு கிடைச்சே ஆகணும் மேடம் தயவு ஹெல்ப் பண்ணுங்க ே இதையாது சொல்லு இன்னும் வேற என்னென்ன கதையெல்லாம் கட்ட போற இல்ல இல்ல மேடம் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த வாகுவாட்சி இப்ப என்னைக்கு இல்லாத ஆபத்துல சிக்கிட்டு இருக்கு பாருங்க அவனுக்கு எதிராக சண்டை போட போறோம் இதுக்கு முக்கியமான காரணமே இந்த சண்டைக்கு எல்லாரும் உயிரை கொடுக்க தயாரா இருக்கிற காரணம் நான் அதுக்குள்ள இந்த கிரீடத்தை கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் தயவு ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு நீங்க ஆவிய மனசுல இருக்கெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் எந்த பர்சனல் கெயினுக்காக அதை கேட்கல தயவு ஹெல்ப் பண்ணுங்க அப்படியே பாக்குற அது அறிவின் சின்னம் அது கிடைச்சா எல்லாருக்கும் அறிவு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை ஐயோ நான் அதுக்கெல்லாம் கேட்கல அது என்னோட அம்மாவோடதுப்பா உங்க அம்மாவோடதா ரேவன்ட்லாவோட சின்னன்னு சொல்றாங்க நான் ஹெலனா ரேவன்ட்லாவோட பொண்ணு நான் தான் இங்க ஆவியா சுத்திட்டு இருக்கிறேன் ஓ அப்ப அந்த கிரீடத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமே அம்மாவோட கீடம் தானே மேடம் அவன் அழியணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அவன் அழிஞ்சாதான் நம்ம உலகம் நிம்மதியா இருக்கும் உங்களுக்கு தெரியாதா அவன் அழியணும்னு ஆசை இல்லைன்னு நான் என்னைக்கு சொன்னேன் ஏன் இப்படி என்ன ஓரா டார்ச்சர் பண்ற இல்ல மேடம் கண்டிப்பா அவன் அழிஞ்சே ஆகணும்னா கண்டிப்பா அந்த சின்னம் கிடைச்சே ஆகணும் தயவு எனக்கு சொல்லுங்க ஹாரிக்கு ஒரு பக்கம் நம்பிக்கையே இல்ல இந்த கேள்வியை டம்பிள் கேட்டிருக்கலாம் எத்தனை தேரிட்விக் இந்த ரேவன் கிளோட ஆசிரியர் தலைமை ஆசிரியர் விட்டுட்டு கேட்டுக்கலாம் அவங்கிட்டான் சொல்லாத இது எப்படி என்கிட்ட சொல்லும் அரி நான் அறிவுக்காக ஆசைப்பட்டு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டி என்ன சொல்ல வராங்க புரியலையே நான் அந்த கீழத்தை எங்க அம்மாவுக்கு தெரியாம அவங்ககிட்ட இருந்து திருடிட்டி இதுக்கு இது கழுவுறாங்க இது திருட என்ன பிரச்சனை வந்தது சொல்லுங்க மேடம் நீங்க என்ன தப்பு செஞ்சதான் பிரச்சனை இல்லை இப்பதற்கு ஒண்ணுக்கு ஆயிரம் மடங்கு நீங்க சரி பண்றீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க பிராயச்சித்தம் பண்றதா நினைச்சுக்கோங்க இத சொல்ற இதை பத்தி சொல்றது மூலமா அப்படின்னு ஆடி சொல்றான் இவ்வளவு நேரமா ரொம்ப ப்ரவுடா ரொம்ப பெருமிதம் உள்ள ஒரு பணக்கார பெண்ணா திமிரு பிடிச்சவளா அந்தவ கொஞ்சமா கரைஞ்சு அழ ஆரம்பிக்கிறா மேடம் நம்ம நல்லதுக்காதான் சொல்ற வேற வழியே இல்லை அத அதை திருடுனால எந்த சக்தியும் உனக்கு கிடைக்காது அவன் அழிக்கிறதுக்கு என்ன சக்தியும் கிடைக்காது திரும்ப திரும்ப அதே கேக்குற இல்ல அவனோட முக்கியமான சக்தி அதுக்குள்ளதான் இருக்கு உங்களுக்கும் தெரியும் நீ அவன்கிட்டையும் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆடி அது எப்படி உனக்கு அது தெரியும் நீங்க சொல்லுங்க எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் அவனை முற்றிலும் உணர்ந்தவன் நான் தான் உலகத்துல உயிரோட இருக்கவங்களே நீங்க டாம் ரெடில் கிட்ட சொல்லியிருக்கீங்க என்ன சொன்னீங்க தயவு சொல்லுங்க நான் எந்த பர்சனல் கெயின்க்காக அவன மாதிரி கேக்கல உலக நன்மைக்காக கேட்கிறேன் அது என் அம்மா கிட்ட இருந்து நான் திருட்டு திரும்ப அந்த கிரௌனை திருடிட்டு போயிட்டேன் அதனா அறிவு கிடைக்கும் அறிவு கிடைக்கும் நினைச்சேன் அது எங்க அம்மா அது தொலைஞ்சது கூட யார்கிட்டையும் ஒத்துக்கல இருக்குது இருக்குதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப ரொம்ப கேள்விகள் அதிகமாக அதிகமா என்ன லவ் பட்டு இருந்த அந்த பிளடி பேரனை நான் ஒளிஞ்சிருந்த காட்டுக்கு காட்டை நோக்கி அஞ்சாங்க ஓ அவ அந்த துரோகி துரோகி என்னாச்சு என்ன பண்ண அந்த ஸ்வேத்தரனோட ஆவி பிரடிபரன் காட்டுல தேடி வந்து என்ன கல்யாணம் பிடிக்கும் கட்டாயப்படுத்த வேலைய செய்யாம என்ன கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பிடிக்க கட்டாயப்படுத்தணும் எனக்கு சுற்றுமா பிடிக்கல அவன் என்னன்னோ சொல்லி திட்டுவேன் உடனே கத்து எடுத்து இங்கே சுருவிட்டப்ப நான் அதனாலதான் செத்து போனேன் அப்படியே தன்னோட ஷால் எடுத்து தான் நெஞ்சில கத்தி குத்தின இடத்த காத்துறாங்க ஹெலனா அது அப்ப நீங்க திருடிட்டு போன அந்த கவுன் என்னாச்சு அந்த கீடம் அந்த மரத்தோட பொந்துல தான் இருக்கு மரத்தோட பொந்தலையா எங்க மேடம் இவ்வளவு தூரம் ஒண்ணீங்க நான் அம்மா கண்லேயே படக்கூடாதுன்னு ரொம்ப தூரம் போயிட்டேன் கண்டுபிடிக்க முடியாம படுக்க படுக்காய் வேதலையில சொத்துட்டாங்க என் அம்மாவோட கடைசி பணத்தை கூட என்னால கடைசியில பார்க்க முடியல சரி ரொம்ப வருத்தம் தான் மேடம் ரொம்ப கவலையா இருக்கு உங்களுக்கு இப்படி ஒரு முடிவு வந்திருக்க கூடாது அது எந்த காட்டுக்கு பொனியுன்னு சொல்ல முடியுமா அது அல்பேனியால ஒரு காட்டுக்குள்ள ஒரு மரப்புந்து நான் வச்சிருந்தேன் என் பேரன் வர சத்தத்தை கேட்ட ஏதோ ஆபத்து வருதுன்னு நான் கடைசியில் இந்த பொந்துக்குள்ள பத்திரமா வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் செத்து போயிட்டு இந்த உண்மை நீங்க டாம்ரிடல் கிட்ட சொன்னீங்க தானே அது அவன் என்னோட தனிமையை உணர்ந்து ரொம்ப எனக்கு கம்பெனி கொடுத்தான் என்னோட பருத்தங்கள் என்னோட கவலைகள்லாம் அவன் பகிர்ந்துக்கிட்டான் அப்ப அதனால நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தா அப்ப எனக்கு ரொம்ப துணையா இருந்தவன் அதனால சொன்னேன் தெரியும் அவனை பத்தி எல்லாட்டி ஆட்டியாவது ஏதாவது விஷயத்தை கறக்கன்னா அந்த மாதிரிதான் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா துணையா இருக்கிற மாதிரியே நடிச்சு வாங்கிடுவானே அதுவும் பொண்ணுங்களோட ஜென்ரல் வீக்னஸ் தெரியும் தங்களோட தனிமை தங்களோட துயரத்தை யாராவது உட்காந்து கேட்குறேன்னா அவன்கிட்ட எல்லாத்தையும் எல்லா ரகசியங்களையும் கொட்டிடுவாங்களே எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதே தான் அவனும் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படியே ஹெலன் அப்படியே அரி அப்படியே ஷாக்களை பார்க்குறான் அப்ப கிட்டத்தட்ட இந்த பள்ளியை முடித்தவன்னே இவங்க கிட்ட இந்த விஷயத்தை கறந்துட்டு அல்பேனியா காடுகளுக்குள்ள போய் அந்த கிரவுனை எடுத்துட்டு வந்திருக்கான் அதுக்குள்ளதான் தன்னோட ஆன்மா ஒரு துண்டை பதுக்கி வச்சிருக்கான் ஹார்டாக்ஸ் அதுக்குள்ளதான் இருக்கு அதுக்கப்புறம் அதை பத்திரமா எங்கேயே வச்சிருக்கான் நான் இங்கே வருவேன் நவன் பயத்தோட கணிச்சிருக்கான்னா இங்கே உள்ளதான் இருக்கு இங்கே தான் வச்சிருக்கான் அந்த அல்பேனியா காடுகளில் இல்லை நான் ஒரு தூரம் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை ஹார்ட்வேர்ட்ஸ்குள்ள தான் இருக்கு திரும்பவும் டம்பிள் தன்னோட மெமரியை காட்டினாரே அவன் திரும்பவும் வேலை கேட்டு வந்தான் அப்ப அந்த சமயத்துலதான் வச்சிருப்பான் டம்பிளோட ஆபீஸ்ல இருந்து வெளியே போற வழியில எங்கேயோதான் மறைஞ்சிருக்குமோ மறைச்ச வச்சிருப்பானோ எங்க வச்சிருப்பான் அங்க நான் வச்சிருக்க வாய்ப்பு இல்லையே ரொம்ப நன்றி மேடம் நவரே அவன் என்ன பேசுறான் என்ன அர்த்தத்துல பேசுறான்னு புரியும் அப்படியே ஷாக்கு அடி எலனா நிக்கிறா அவன் வேகமா ஓடுறான் எங்க வச்சிருப்பான் இந்த கிரீடத்தை நான் அங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே எங்க இருக்கும் திடீர்னு பக்கத்துல ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்து ஜன்னல உடைச்சிட்டு வராங்க அந்த நாசக்கார நாயோட குரல் நாங்க பக்கத்து கொகையிலே இருந்ததுப்பா கேட்டதுப்பா உலகம் ஃபுல்லா சுத்தி ஹாகுவேட்ஸ சுத்தி கெடுத்துட்டு நூறு கிலோமீட்டர் கேக்குது எல்லாரும் அதான் சண்டை போடுறதுக்கா எல்லாம் வந்துட்டு இருக்கும் இந்த பார் என் தம்பி கிராப் கூட வந்திருக்கும் அவன் தான் தூக்கிட்டு இருந்தான் அவன் அந்த ஜன்னல உடைச்சானா ஒரு எட்டி ஒரு விட்டு விட்டான் செல்ல உடைஞ்சிச்சுல நீங்க ஃபஸ்ட் இந்த பள்ளியில இல்லை ஏன் ஓடினீங்க என்னையும் கொலப்பண்ண முயற்சி பண்ணாங்கப்பா நான் பசங்களுக்கெல்லாம் நல்ல விடமா பாடம் சொல்லி கொடுக்குறேன் அவங்களுக்கு டெத்தி டை சேர்த்து சண்டை போடுறதுக்கு எல்லாம் பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன கொல்ல பண்ண பண்ணாங்க அவங்கிட்ட வந்து இந்த தம்பி முதுகுமலை ஏறி தப்பிச்சு ஓடிட்டோம்ல இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கு நீ எந்த வேலைனாலும் நீ எந்த கடமைனாலும் செய்காரி நாங்க பாத்துக்கிறோம் நீ உன் வேலை எப்பாரு அவனான்னு பாத்துக்கிறோம் சொல்லாம் ஓடுறாங்க கிராப்பம் ஹேரிய பாசமா பார்த்து தன்னோட கொடூர கொள்ளால சொல்லிட்டு ஓடுறாரு எங்க போயிருக்கோம் இந்த கிரவுன் நான் எங்க பார்த்தேன் அங்கதான் அங்கதான் எங்க இப்பதான் பார்த்த மாதிரி இருந்தது ஹேரி அப்படியே போறான் ஸ்டாப் ரூம் வாசல எல்லாரும் சண்டை போற கடியாறாங்க சுத்தி சண்டை ஆரம்பிச்சிச்சு ஆகவேட்ஸ் பள்ளியில புல்ல அங்க அங்க சிவப்பு கலர் பச்சை பறந்துட்டு இருக்கு ஸ்டாஃப் ரூம்ல ஒரு சிலை திடீர்னு ஒரு டெத்திட்டர் எங்கெந்தோ மூளையில இருந்து அடிச்ச மந்திரத்தால அடிபட்டு சிவப்பு தீயால் அடிபட்டு கீழே விழுது என்ன அப்படியே விட்டுருங்க நான் அப்படியே செத்து போயிடுறேன் என்னை யாரும் கண்டுக்கலாது வரைக்கும் இன்னைக்கு கண்டுக்காதீங்க அப்படின்னு விழுந்த சிலை அடி பரிதாபமா பேசுது அப்படியே கல்லால செய்யப்பட்ட அவரோட முகத்தை பாக்குறான் ஹாரி மார்பிள் கையிலால் கல்லால செய்யப்பட்ட இந்த சிலை ரேவன் கிளாவோட சிலை நான் பார்த்தேனே ரூணாவோட வீட்டுல அவங்க அப்பா சந்திக்க போகும்போ அங்க அதே மாதிரி ஒரு கிரீடம் செஞ்சு வச்சிருந்தேன் டூப்ளிகேட் கிரீடம் இதே மாதிரிதான் இருந்துச்சு இந்த கிரீடத்தை நான் பார்த்தேன் இதை நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் போன சந்தா பார்த்தேன் வாழ்மோட்ட ஆயிரம் கருவும் கொண்டவனா இருக்கலாம் அவன் ஆயிரம் விஷயங்கள் நினைக்கலாம் அவனோட ரகசியங்கள் எதுவுமே யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கலாம் ஆனா அந்த கிரீடத்து எங்க வச்சான்னு டம்பிள் தெரியாது ஃபிரிட்விக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது ஆனா எனக்கு மட்டும் தெரியும் நான் பார்த்தேன் எங்க பார்த்தான் ஹாரி அதை எப்படி போய் எடுக்க போறா தொடரும்